அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே உயிர்களுக்கு அறிவு நலம் வேண்டி திருக்குறளிலே பேதமை அதிகாரத்திலே ஆறாவது குரலுக்கு இப்பொழுது பொருள் சொல்கிறேன் பொய்படும் ஒன்றோ புனை கையறியா பேதை வினைமேற்கொளின் கையறியா பேதை வினைமேற்கொளின் பொய்படும் ஒன்றோ புனை பூணும் என்று இதை கொண்டு கூட்டி பொருள் சொல்லணும் கையறியா பேதை பேதைனா அஜானி அறிவிலி அறியாமையை உடையவன் கையறியா பேதைன்னு சொன்ன கைனா உலக நடைமுறை ஒழுக்கம் பெரியோர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவை வழங்கியிருக்கிறார்கள் அந்த அறிவு நாம் எல்லோரும் பாதுகாப்பு உணர்வுடன் அமைதி உணர்வுடன் மகிழ்ச்சி உணர்வுடன் வாழ்வதற்கான அறிவாகும் அந்த கை அரிய இங்கே உலக நடை ஒழுக்கம் அறியான்னு சொன்ன அறியாத அறிவிலி அதை தெரிந்து கொள்ளாத முட்டாள் அர்த்தம் அதை தெரிந்து கொள்ளாத ஒரு இக்னரன் அதாவது அறிவில்லாம இந்த உலகத்தினுடைய நடைமுறை எல்லாம் தெரியாம ஒரு காரியத்தை செய்ய போவானே ஆனால் வினை மேற்கொளின் ஒரு செயலை செய்வானே ஆனால் அது என்ன ஆகும்னா பொய்படும் பொய்படும்னா அந்த காரியம் சரியாக நடக்காது ஏன்னா அடிக்கடி அவன் உணர்ச்சி வசப்படுவான் யாராவது ஏதாவது சொன்னால் அதுலேருந்து தடைகள்லாம் ஏற்பட்டால் அவனால் தாங்கிக்க முடியாது அதை உற்சாகத்தோடு நடத்தி செல்லக்கூடிய ஒரு துணிச்சல் வராது ஆக முதல்ல அறிவு வேணும் எப்படி ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் எப்படி அந்த காரியத்தை செய்ய வேண்டும் இடையிலே என்னெல்லாம் அதற்கு எல்லாம் வரும் அந்த சிரமங்களையெல்லாம் மீறி அவன் எப்படி அதை உற்சாகத்தோடு அவன் செயல்பட்டாக வேண்டும் விடாமுயற்சி வேண்டும் இதற்கெல்லாம் அதிகாரங்கள்லாம் படிக்க போறோம் மடியின்மை நல்ல அதிகாரங்கள் இருக்கு அதெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தோட வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும் ஆகவே கையறியா பேதை வினை மேற்கொள்ளின் ஒரு செயலை மேற்கொள்வானே ஆனால் பொய்படும் பொய்படும் அது முற்று பெறாது நடுவிலையே நின்று போயிடும்னு அர்த்தம் சில பேர் ஒரு காரியத்தை தொடங்கவே மாட்டாங்க தொடங்கினா அது நடக்குமோ நடக்காதோன்னு நினச்சே தொடங்க மாட்டாங்க நல்ல காரியத்தையே தொடங்க மாட்டாங்க அப்புறம் சில பேர் ஆரம்பித்து நடுவடியில் நிறுத்திடுவாங்க என்னதான் ஆனாலும் சரி எப்படி தேவர்கள் வந்து அமுதம் வர்ற வரைக்கும் கடையிறதை நிறுத்தலையோ அப்படி காரியம் முடிகிற வரைக்கும் அந்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் பலன் கிடைக்கிற வரைக்கும் எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்து அதை செய்வார்கள் ஆனால் இங்கே அரி அஜானி ஒரு அறிவை சரியாக பெறாதவன் பேதையானவன் காரியத்தை நடுவில் நிறுத்திடுவான் பொய்படும் சரி அது ஒன்று தானா ஒன்றோ ஒன்றோன்னா அது மாத்திரம் இல்லை புனை பூணும் தானும் மாட்டிப்பான் அந்த காரியமும் சரியாக நடக்காது புனை பூணும்னு சொன்னா அவனுக்கும் விலங்கு போடப்படும் அப்படின்னு அர்த்தம் அந்த செயலாலேயே அவன் அவமானம் அடைவான் அப்படிங்கிற அர்த்தம் புனை பூணும் சொன்னா அவன் விலங்கு பூண்டு குற்றவாளியாக அவமானப்படுவான் என்று இந்த இடத்திலே வள்ளுவர் உபதேசம் செய்கிறார் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விலங்கு போடுறாங்களா இல்லையாங்கிறத பத்தியை விட என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு காரியம் செய்கிறதா இருந்தால் அதை எப்படி செய்யணுங்கிறத அதை ஏற்கனவே செய்தவர்களிடமிருந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே இப்போ போய் ஒரு பெரியவங்கள்கிட்ட போய் ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா ஒரு சீனியர்கிட்ட போய் ஒரு ஜூனியராக இருந்து ப்ராக்டீஸ் பண்ணி அதுக்கப்புறந்தான் ஒரு காரியத்தை செய்கிறாங்க அது மாதிரி நாம் படிக்கணும் ஒருத்தர்கிட்ட இருந்து பணியாற்றி பழகணும் இதெல்லாம் நாம் செய்யலன்னு சொன்னால் வாழ்க்கையில் முறையாக நாம் ஒரு செயலை செய்யவோ அந்த செயலின் மூலம் வெற்றி அடையவோ அதனால் புகழடையவோ முடியாது ஆகவே அறிவை பெற்று அதன் வழியிலே செயல் புரிந்து அந்த செயல் நன்கு நிறைவு பெற்று அதனால் நாம் புகழடைய வேண்டும் அவர் வந்து இதை எதிர்மறையில சொல்லியிருந்தாலும் நாம உடன்பாட்டு முறையில புரிஞ்சுக்கணும் ஆகவே பொய்படும் ஒன்றோ புனைபூனம் கையறியா பேதை வினைமேற்ளின் என்ற இந்த ஆறாவது குரலை உள்ளத்தில் பதிய வைப்போம் உள்ளந்தோறும் வள்ளுவத்தை ஓயாது உழ்கி உலக மக்களுக்கு வள்ளுவத்தினுடைய சிறப்பை உணர்த்துவோம் அதற்கு வள்ளுவர் அருள் புரிவார் ஆக பொய்படும் ஒன்றோ புனைபூனம் கையெறியா பேதை வினைமேற் கொளின் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்